அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு எவ்வளவுதான் பல விஷயங்களில் உறுதி இருந்தாலும் என திற்பம் எய்திய கண்ணும் அதாவது பல விஷயங்களில் ஒருத்தனுக்கு உறுதி இருக்குது ஆனால் வேலை செய்கிறத்துல உறுதி இல்லை வினை திற்பம் வேண்டாரை உலகு வேண்டாது வேலை செய்கிறத்துல ஒரு உறுதி இல்லைன்னு சொன்னால் உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது ஒதுக்கிவிடும் என்பது கருத்து ஆக திட்பம் என்பது திண்மை என்று தமிழிலே மேலும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது இணை திண்மை அப்புறம் வினை திண்மை திட்பம் திண்மை எல்லாம் ஒரே அர்த்தத்தில் தான் இருக்குது முதல்ல இதுக்கு முதல் குரலில் என்ன சொன்னார் கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை கடைசியில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல காரியத்தை தூய்மையான வினைய உறுதியோடு செய்து தான் அப்படி நாம் துணிச்சலாக உறுதியோடு நல்ல காரியத்தை செய்யலைன்னு சொன்னால் செய்யாமல் ஒதுங்கி இருக்கிறவர்கள் நம்மளை தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைப்பிலையோ இல்லை சோம்பேறுத்தினத்தினாலேயோ செய்யாமல் இருக்கிறவர்கள் வெறுமன பேச்சில் உறுதியாக இருப்பார்கள் வாய்ச்சொல் வீரர்கள் அப்பேற்பட்டவர்களை உலகத்து பெரியோர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் சிறந்த பெரியோர்கள் ஒதுக்கிவிடுவர் அவர்களை மதிக்க மாட்டார்கள் என்று இந்த குரட்பாவிலே நமக்கு தெளிவாக உபதேசிக்கிறார் திருவள்ளுவர் இது நம்முடைய நடைமுறை வாழ்வில் அனுபவத்தில் பார்க்கிற ஒரு பரமசத்தியமான விஷயம் செயல்திறத்தை வெளிக்காட்டாமல் வருமனே பேசி கொண்டிருப்பவர்களை உலகம் ஒருபொழுதும் மதிக்கிறது கிடையாது செயல் வீரர்களையே உலகம் கொண்டாடுகிறது நினைவில் வைத்து போற்றுகிறது மனத்திற்பம் இல்லாதவரிடத்தில் படை நட்பு அரண் முதலிய பிற திட்டங்கள் இருந்தாலும் அவற்றால் பயனில்லை என்று இதற்கு உரையாசிரியர்கள் பொருள் சொல்லி இருக்கிறார்கள் நிறையா அரசனுக்கு படை இருக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் நல்ல கோட்டை எல்லாம் இருக்கலாம் ஆனால் வினைத்திற்பம் மனத்திற்பம் ஏன்னா முதல் குரட்பால் பார்த்தோம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிறனர் முடிக்கிறபோது அதுதான் சொல்கிறார் மனத்திற்பம் இருக்கணும் அந்த மனத்திற்பம் வினைத்திற்பமாக மாறணும் அப்படி இல்லைன்னா அந்த இதெல்லாம் இருந்து எவ்வளோதான் நமக்கு விஷயம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை விதுரர் சொல்கிறார் நிச்சித்வா எப் பிரக்கிரமத்தே நான் தர்வசதி கர்மணா அவந்தியகாலோ நஷ்யாத்மா சபை பண்டித உச்சியத்தே யார் உறுதியாக சிந்தித்து செயலை தொடங்குகிறாரோ செயல் முடிகிறதுக்கு முன்னால் இடையில் ரொம்ப நாள் ஓய்வெடுக்காமல் இருக்கிறாரோ யார் தன்னுடைய உடம்பு மனசை கட்டி ஆளுகிறாரோ உடம்பு மனசை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ அவரே பண்டிதர் பண்டிதர்னா என் அர்த்தம் அறிவாளி என்று பெரியோர்களால் கருதப்படுவார் இத மேற்கோளாக நம்ம பார்க்குறோம் இனி பதவரை பார்க்கலாம் உலகு அறிவாலும் செயலாலும் உயர்ந்த பெரியோர்கள் வினைத்திற்பம் செயல்புரியும் ஆற்றலை வளர்த்து வேண்டாரை விரும்பாதவரை இணைத்திற்பம் வேறு எந்த ஆற்றல் எய்திய உடையவராக கண்ணும் இருந்தாலும் வேண்டாது மதிக்க மாட்டார்கள் அறிவாலும் செயலாலும் உயர்ந்த பெரியோர்கள் செயல் புரியும் ஆற்றலை வளர்த்து கொள்ள விரும்பாதவரை வேறு எந்த ஆற்றல் உடையவராக இருந்தாலும் மதிக்க மாட்டார்கள் உலகுங்கிறது இங்கே பொதுவாக அர்த்தம் பொதுவாக உலகம் என்பது உயர்ந்தோர் மேட்டே அப்படின்னு தொல்காப்பியத்தில் காணப்படுகிறது ஆகவே அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ஜனங்களே பார்க்கலாமே வாழ்க்கையில் ஜனங்களே பார்க்குறான் ஒருத்தன் பேசிகிட்டே இருக்கான் வேலை செய்யலைன்னா அவனை எந்த பொறுப்பிலையும் அமர்த்த மாட்டார்கள் ஆக வேலை செய்கிறவர்களைத்தான் சாதாரணமாக லௌகிகமாக இருக்கட்டும் அது எந்த துறையிலையும் இருக்கட்டும் வேலை செய்கிறவர்களுக்கு தான் என்றைக்கும் மதிப்பு வேலை செய்யாதவர்களுக்கு மதிப்பு இல்லை இக்குரப்பாக வினைத்திற்பம் இல்லாதவர் புகழ் பெறாமல் இகழப்படுவார் என்று நமக்கு உணர்த்தி இருக்கிறது என எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்